ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிகோம் மனம் படைத்ததால் மனிதன் என்று அழைக்கப்படுகிறோம் மனத்திற்கு அந்த கரணம் என்றும் பெயருண்டு உள்ளம் என்றும் பெயருண்டு அந்த உள்ளத்திற்குள்ளே அந்தரம் ஒரு வெளி ஒன்று இருக்கிறது அந்த வெளியில் உணர்வு வடிவமாகிய அறிவே வடிவமாகிய ஆன்மா ஜீவசாட்சியாக விளங்குகிறது இந்த உலகில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவாத்மா என்று பெயர் இருந்தாலும் அதாவது மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் அனைத்திற்கும் ஜீவாத்மாக்கள் என்று பெயர் ஆனால் மனிதனுக்கு அதில் தனிப்பட்ட சிறப்பு உண்டு அவன் சிந்திக்கும் ஆற்றல் படைத்ததால் சிந்திக்கும் வல்லமை பெற்றதனால் அவன் மனிதன் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறான் அந்த மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய வெளியிலே அதாவது அந்த அந்த ஜீவனுடைய சாட்சியாக உணர்வு வடிவமாக பிரஜானமாக விளங்கக்கூடிய பிரஜானமாக விளங்கக்கூடிய ஆத்மா இந்த ஜீவசாட்சியாகிய பிரஜானமாகிய ஆத்மா இவ்வுலகிலே அஞ்ஞானிகளாக திகழக்கூடிய மனிதர்களிடத்திலும் ஞானிகளாக திகழக்கூடிய மேன்மக்களிடத்திலும் இருக்கிறது அஞ்ஞானிகள் பொன் நிலம் மாதர் பொன்னாசை நிலம் மண்ணாசை மாதர் பெண்ணாசை மூன்று ஆசைகளை பொருந்தியவர்கள் ஞானிகள் இந்த மூன்று ஆசைகளை விட்டகன்று மெய்ப்பொருளையே உணர்ந்தவர்கள் மெய்ப்பொருள் வடிவமை ஆனவர்கள் இருந்த இருவருக்கும் பொதுவாக இந்த ஜீவ சாட்சியாக பிரஜானமாக விளங்கக்கூடிய ஆத்மாவே சகல உலகங்களும் ஈரேழு பதினாலு லோகங்களும் இது புராணத்திலே ஈரேழு 14 லோகங்கள் யோகவாசிட்டத்திலே வேதாந்தத்திலே ஞான பூமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மேல் ஏழு உலகங்களாகிய சுபயிச்சை விசாரணை தனுமானசி சத்துவாபக்தி அசம்சக்தி பதார்த்த அபாவனை துரியம் இந்த துரிய நிலமாகிய ஏழாவது பூமியில் அதை நன்னிலம் என்று அழைக்கிறார்கள் அந்த நன்னிலத்திலே விளங்கக்கூடிய பிரம்மம் அனைத்துக்கும் சாட்சியாக சர்வ சாட்சியாக விளங்கக்கூடிய பிரம்மம் அதை ஏக என்று அழைக்கிறோம் அந்த ஏகநாயகனுடைய திருவடிகளை விளங்குவோம் இந்த ஜீவசாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவே பிரஜானமே அந்த சர்வசாட்சியாக விளங்கக்கூடிய பிரம்மமாக ஏகநாயகனாக விளங்குகிறது என்று ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டக்கூடிய ரிக்வேத மகா வாக்கியமாகிய பிரஜானம் பிரம்ம என்ற இரண்டு பதங்களை ஏகநாயகன் பதங்கள் போன்றியென்று பாயிரம் முதல் செய்யருடே ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமியாளவர்கள் மகாவாக்கியமாகிய அயம் ஆத்மா பிரம்ம என்ற மகாவாக்கிய பதங்களை வழிபடுவதாக ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் பாயிரத்தில் இரண்டாவது பாடலை வைத்து பாடியிருக்கிறார்கள் ஈன்று அளித்து அளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்பப்புணரி ஆதவனாய் நாளும்தோன்றிய விமல போத சுரூபத்தைப் பணிகின்றேனே அயம் ஆத்மா பிரம்ம என்ற அதர்வணவேத மகாவாக்கியம் இந்த ஆத்மாவே எனக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாகிய இந்த ஆத்மாவே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கிறது இந்த எல்லாவற்றையும் ஆக்கி காத்து அழிக்கக்கூடிய முத்தொழில்களை செய்யக்கூடிய முப்பெருந்தேவர்களாக அதாவது அயனாய் மாலாய் ஆந்திர ஈசனுவாய் முப்பெருந்தேவர்களாக இருப்பதும் இந்த பிரம்மே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடே ஆண்ட ஈசனுவாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் அது உலகில் எண்ணற்ற உருவங்களாக எண்ணற்ற உயிர் பொருள்களாக பரிணமித்திருக்கக்கூடிய நாம ரூபங்களாக பரிணமைத்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அனைத்து தெய்வ வடிவங்களும் அது எல்லாம் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடே அது எல்லாம் பிரம்மமே ஆகிறது ஆனால் அந்த பிரம்மமானது எப்படி இருக்கிறது பூன்ற முக்தனுமாய் எப்படி இருக்கிறது என்றால் எல்லா பொருள்களிலும் நிறைந்து எல்லா உயிர்களிலும் நிறைந்து எல்லா தேவதைகளாகவும் நிறைந்து அவற்றிலிருந்து விடுபட்டு தனித்தும் இருக்கிறது என்பதற்கு பூரணமாகவும் முத்தனுவாய் என்பதற்கு அதிலிருந்து விடுபட்டவனாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இன்பப்புணரி ஆதவனாய் இன்பம் என்ற பேரின்பள்ள கடலில் அதில் தோன்றக்கூடிய ஆதவனாக பரம ஆதித்தனாக சூரியனாக நாளும் தோன்றிய அது இல்லாத நாளே கிடையாது இல்லாத இடமே கிடையாது இல்லாத பொருளே கிடையாது ஆகவே நாளும் தோன்றிய இன்பமாகிய வெள்ள பெருங்கடலிலே இன்ப புனரியிலே தோன்றக்கூடிய பரம ஆதித்தனாக சூரியனாக அறிவு சுடராக விளங்கக்கூடிய அந்த பிரம்மமானது இன்பப்புனைவனாய் நாளும் தோன்றிய விமல போத அது விமலம் அழுக்கற்ற பொருள் அந்த பிரம்மமானது அழுக்கற்றது போதம் அறிவே வடிவமானது எங்கே இருக்கிறது என் சுரூபமாக இருக்கிறது அயம் ஆத்மாவாகவே இருக்கிறது ஆகவே என் சொரூபமே அயம் ஆத்மாவே ஈன்றழித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்பப்புணர் யாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை அணிகின்றேனே என்று இந்த ஆத்மஸ்வரூபமே அயம் ஆத்மாவே பிரம்மமாக விளங்குகிறது என்ற ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வெளியிடக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய பிரதானமான மகா வாக்கியங்களில் அதர்வண வேத மகா அயம் ஆத்மா பிரம்ம என்ற அவற்றினுடைய பதங்களை வைத்து ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் பாயிரத்தின் இரண்டாவது செயலிலே வழிபடுகிறார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நம मृत्यो ओम श्री सद्गुभ्यो नम हरि इंतने के கைவல்ய நவநீதத்தின் பாயிரத்தின் மூன்றாவது பாடலாகிய எவருடை அருளாள் யானே எங்குமாம் பிரமமென்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூபசுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அணுதினம் பணிகின்றேனே நான்கு வேதங்களின் நான்கு பிரதானமான மகாவாக்கியங்களை பாடல் ஒன்றுக்கு ஒரு மகாவாக்கியம் வீதமாக ஸ்ரீமத் தாண்டவாய தாண்டவராய சுவாமிகள் பாயிரத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக வழிபட்டு கொண்டு வருகின்ற பொழுது மு பாயிரத்தின் மூன்றாவது செய்யுள் அகம்பிரம்மாஸ்மி என்ற யஜுர்வேத மகாவாக்கியத்தை வைத்து மகாவாக்கிய பதங்களை கொண்டு வழிபடுவதாக அமைகிறது எவருடை என்று தொடங்கி அவருடை என்று இந்த கவி நிறைவு செய்யப்படுகிறது இங்கே எவருடை என்று குறிப்பிடப்படுவது அவர் என்று சொல்லப்படுவது சத்குருநாதரை இந்த வேதாந்த உபதேசத்தை நல்கிய சத்குருநாதருடைய திருவடிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கவி அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவர் செய்த உபதேசம் தப்தோமசி என்ற மகா வாக்கியத்தை சீடனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் சீடனாரவர் அகம் பிரம்மாஸ்மி அதாவது அகம் என்னும் பொழுது நான் பிரம்ம பிரம்மம் அஸ்மி ஆக இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று தனக்குத்தானே அந்த நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று அபியாசம் செய்து கொள்கிறார் அந்த அபியாசம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுகிறது என்றால் ஆகாயமானது எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறது நாம் வீடு கட்டி இருக்கிறோம் வீட்டிலே சுவர் இருக்கிறது அந்த சுவருக்குள்ளே ஒரு ஆகாய இருக்கிறது வீட்டின் சுவர் கட்டும்பும் அந்த ஆகாயம் அங்கேயே தான் இருந்தது சுவர் எழுப்பப்பட்டிருக்கும் பொழுதும் அந்த சுவருக்குள்ளேயுள்ள இடைவெளி ஆகிய ஆகாயம் அங்கேயேதான் இருக்கிறது நாளை ஒரு கால் அந்த சுவர் இடிந்து வேறொரு கட்டடம் எழுப்பும் பொழுதும் அந்த ஆகாயம் அவ்வாறே அங்கேயே இருக்கும் ஆகாயத்தை எந்த ஒரு பொருளும் அதாவது உபாதிகளால் பிரிக்க முடியாது எந்த ஒரு பொருளாலும் ஆகாயத்தை பிளவுபடுத்த முடியாது இது உலகியல் அதுபோல பிரம்மமானது அனைத்துள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் பிளவுபடாதவனாக இருக்கிறேன் ஒருமித்தவனாக ஒன்றுபோன்றவனாக ஒன்றாக இருக்கிறேன் எவருடை அருளால் இந்த சத்குருநாதனுடைய உபதேசத்தினால் கருணையினாலே யானே எங்குமாம் விரமம் என்பால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பிரம்மமாகிய என்னிடத்திலே கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து இந்த கவர்ச்சிகரமான அனைவராலும் விரும்பத்தக்கக்கூடிய இந்த உலகமானது இந்த உலகியலானது கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து அது வெறும் தோற்றா இந்த உலகியலும் உலக இன்பங்களும் சிறிது உழுது இருந்து பிறகு காணாமல் போய்விடுவது உன்பு இந்த உலகமும் உலக இன்பங்களும் இல்லை இப்பொழுது இருப்பது போல் தோற்றா மாற்றமாக தென்படுகிறது நாளை அது இல்லாமல் போகக்கூடியது கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து மெய்ப்பொருள் உணர்ந்த ஞானத்திலே மெய்ப்பொருள் எனக்கு உணர்த்திய ஞானமானது இந்த உலகம் வெறும் கற்பிதம் சு அப்படி கற்பிதம் என்று நான் உணர்ந்ததனால் எப்படி இருக்கிறேன் சுவரிடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவேன் நான் பிரம்மஸ்வரூபமாகவே இருந்தாலும் என்னுடைய இந்த சரீரங்கள் சரீரத் திரயங்கள் அவஸ்தாத்ரயங்கள் அபிமான திரயங்கள் பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லுகிறோமே இவையெல்லாம் இருந்தும் ஆனால் நான் பிளவுபடாதவனாக ஏக்கமாக சுவரடைய வெளிபோல் அதாவது சுவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம் போன்று பிளவுபடுத்தப்படாதவனாக இருக்கிறேன் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அப்படி எனக்கு இந்த அனுபவத்தை உண்டு செய்த அதற்காக எனக்கு உபதேசித்தருடைய என்னுடைய சத்குருநாதனாகிய அந்த இறைவனுடைய திருவடிகள் அந்த சத்குருநாதனேதான் பிரம்மம் அந்த பிரம்மமேதான் ஒரு குரு வடிவம் எனக்கு வந்து உபதேசம் செய்தது அந்த உபதேசத்தாலே நான் அந்த பிரம்மமாகவே ஆனேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் படுகின்றேனேன் எவருடை அருளால் யானே எங்குமாம் விரமம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்று யஜுர்வேத மகா வாக்கியமாகிய அகம் என்ற வாக்கியத்தை அதனுடைய பதங்களை வைத்து ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தின் பாயுறத்தில் மூன்றாவது செய்யுளாக வைத்து வழிபடுகிறார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமகே அபயம் குருவே சரணம் குருவே அபயம் யம்பே சும் குிவனர்முிசுரும மெய்யன்பர்களே கைவல்ய நவநீதத்தின் இன்றைய சிந்தனைக்காக பாயிரத்தில் நான்காவது பாடலாகிய என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறங்கினேனே என்ற பாடலுக்கு பொருள் காண இருக்கிறோம் வேதத்தின் பிரதானமான மகாவாக்கியங்களாகிய அதிலும் சாம வேதத்தினுடைய மகாவாக்கியமாகிய தத்துவமசி என்ற மகாவாக்கிய பதங்களை இந்த நான்காவது பாடலிலே வைத்து ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் வழிபடுவதாக அமைகிறது தத்துவமசி என்ற மகா வாக்கியம் உபதேச மகா வாக்கியம் என்று அழைக்கப்படுவது ஒரு சாதன சதுட்டய சம்பன்னாதிகாரி விவேகம் வைராக்கியம் சமம் முதலான ஆறு வகையான சம்பத்துக்கள் முமுட்சுத்துவம் ஆகியவை கைவரப்பெற்ற ஒரு வேதாந்த மாணவனானவன் அதிகாரியானவன் சத்குருவை நாடி அவரை வழிபட்டு அவரிடத்திலே இந்த உபதேசத்தை பெற முற்படும் பொழுது சத்குருவானவர் சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து தத்வ மசி என்ற மகாவாக்கியத்தை உபதேசி தருழுகிறார் அதனுடைய பொருள் தத் என்றால் அது பரமாத்மா தொம் நீ ஜீவாத்மா அசி ஆகிறாய் அது நீ ஆகிறாய் அனைத்துமாக இருக்கக்கூடிய பரபிரமமாகிய அந்த மெய்ப்பொருளே அது நீயே ஆகிறாய் எந்த ஒரு பொருளை சதா தேடிக்கொண்டிருக்கிறாயோ எந்த ஒரு அழியாத ஆனந்தத்தை சதா தேடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த ஆனந்தமானது அந்த பிரம்மமானது அது நீயே ஆகிறாய் அது உனக்குள்ளே இருக்கிறது நீயாகவே ஆகிறாய் தத் அசி என்றது என்ற இந்த சாம வயதத்திலே வரக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத்தின் ஆறாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த மகாவாக்கியத்திற்கு உபதேச மகாவாக்கியம் என்று பெயர் என்னுடைய மனது புத்தி இந்திய எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமே ஆக்கி சூரியனை காணும் பொழுது பணியானது அப்படியே உருகி ஆவியாகி காணாமல் போய்விடுகிறது அதுபோல நான் என்னுடைய ஸ்வரூபமாகும் பொழுது சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய நான் நானாகவே ஆகும் பொழுது என்னை மறைத்திருப்பதாக வெறும் தோற்ற மாற்றமாக மறைத்திருக்கக்கூடிய மனது புத்தி இந்தியங்கள் இந்தியங்கள் என்று சொல்லும் பொழுது ஞான ஏந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து இந்திய சரீரம் எல்லாம் சரீரம் என்று சொல்லும் பொழுது தூள சரீரம் சப்த தாதுக்களால் ஆணிய ஆகிய தூள சரீரம் சுக்ஷம சரீரம் காரண சரீரம் அப்ப இந்த சரீரங்கள் எல்லாம் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரங்கள் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் எமே ஆக்கி என்னுடைய பகுத்தறியும் ஆற்றலை கொண்டு குரு உபதேசத்தினாலே பெறப்பட்ட ஞானத்தை கொண்டு இந்த நிலை இல்லாத நிலையில்லாத பொருட்களாகிய என்னுடைய மனது புத்தி இந்தியங்கள் சரீரம் இவையெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் எமமே ஆக்கி சூரியனை கண்ட பணி போல அவையெல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது அவையெல்லாம் இருந்தும் இல்லாதது போல் போய்விடுகிறது அவற்றால் எனக்கு எந்த அவற்றுடன் எனக்கு எந்தவிதமான தொடர்பு இல்லை அவற்றால் நான் பாதிக்கப்படாதவனாக இருக்கிறேன் இரவி முன் இமமையாக்கி இமம் என்று சொல்லும் பொழுது பணி இரவி என்று சொன்னால் சூரியன் சூரியனை கண்ட பணி போல இந்த மனது புத்தி இந்திய சரீரங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமையாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய அப்போ நீ தொம்பொருளாக இருக்கக்கூடிய நீ தற்பொருளாக இருக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய ஈஸ்வரனே ஈஸ்வரனாகிய சத்குருவாகிய நான் அதுவாகவே இருக்கிறாய் நீ அதுவாகவே இருக்கிறாய் அந்த ஈஸ்வரனாகவே இருக்கிறாய் அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய் என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஏக்கம் என்றால் ஒன்று இரண்டும் ஒன்றே அதுவும் நீயும் ஒன்றே தத்துவம் ஏக்கம் அசி ஏக்கம் என்று சொன்னால் அசி அது நீ ஆகிறாய் என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்த என்னுடைய குருவாய் தோன்றும் இப்படி எனக்கு உபதேசம் செய்த ஈஸ்வரன் எனக்கு இப்படி உபதேசம் செய்த சத்குரு எனக்கு இப்படி உபதேசம் செய்த பிரம்மம் இப்பொழுது நான் அதுவாகவே இருக்கிறேன் என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைத்தினேனே சத்குருநாதனே ஈஸ்வரனே தற்பொருளே பிரம்மமே அது நீயாகவே இருக்கிறாய் என்று உபதேசம் செய்து எப்பொழுது நீயும் நானும் ஐக்கிய பதமாக அசிபதமாக தத்துவமசியாக இருக்கிறோம் என்று சொல்லி பாயிரத்தின் நான்காவது பாடலில் சாந்தோக்கிய உபனிஷத் சாமவேதத்தின் சாந்தோக்கிய உபனிஷத்தின் ஆறாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய தத்துவமசி என்ற மகாவாக்கிய உபதேசத்தை வழிபட்டருளினார் அந்த மகாவாக்கிய பதங்களை ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தின் பாயிரத்தில் வழிபட்டு அருள்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே தரவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நம ஹரியம் அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே ூர்வருவத்தோர் மாம ஹரி ஓரு நமஹோ கைவல்ய நவநீதத்தில் ஐந்தாவது செய்யுள் மற்றும் ஆறாவது செய்யுள் அனுபந்த சதுரட்டயத்தை விளக்குவதாக அமைகிறார் அனுபந்தச் சதுரட்டயம் என்பது ஒரு நூலை படைக்கக்கூடிய கவிஞரானவர் அந்த நூலில் படிக்கக்கூடிய தகுதி படைத்த மாணவர் யார் அதிகாரி யார் என்று விளக்க வேண்டும் அடுத்ததாக அந்த நூலில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் அந்த நூலை கற்பதனால் அந்த அதிகாரி மாணவனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும் இந்த நூல் மற்றும் ஆசா மற்றும் அந்த அதிகாரி மானவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் இவற்றிற்குள்ள சம்பந்தங்களை விளக்க வேண்டும் இந்த நான்கையும் விளக்குவதற்கு அனுபந்த சதுர்டயம் என்று பெயர் அதாவது அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் முதல் ஐந்தாவது கவியில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் இந்த நூலினுடைய கைவல்ய நவணியத்துடைய அதிகாரி யார் என்பதையும் இந்த நூலினுடைய விஷயம் என்ன என்பதையும் விளக்கிவிட்டு ஆறாவது கவியில் அந்த நூலினுடைய சம்பந்தம் மற்றும் பிரயோஜனங்களை விளக்குகிறார் அந்தமும் நடுவுமின்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி இந்த கைவல்லி நம்முடைய நூலை எழு எழுத புகுமுன் அவருடைய குருநாதர் சத்குருநாதருடைய திருவடிகளை முதலில் வணங்கிக் கொள்கிறார் அந்த குருநாதர் எப்படி இருக்கிறார் என்றால் அந்த சாட்சார் பரம்பொருளாகவே இருக்கிறார் அந்தமும் நடுவுமின்றி ஆதியம் இன்றி வான்போல் அந்தம் என்றால் முடிவு நடு அடுத்து ஆதி தொடக்கம் பரம்பொருள் எப்படி இருக்கிறது அதற்கு தொடக்கம் இல்லை முடிவில்லை நடுவும் இல்லை அந்தமும் நடுவும் நடுவுமின்றி ஆதியும் இன்றி வான் போல் இந்த உலகத்திலே அப்படி ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்ல விரும்புகணுமானால் வான் ஆகாயம் அப்படி இருக்கிறது ஆகாயத்திற்கு எல்ல இல்லை தொடக்கமில்லை எது நடு என்று ஆராய்ச்சி செய்ய முடியாது அதற்கு முடிவும் இல்லை வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாகம் போட்டி சத்குருநாதர் எப்படி இருக்கிறார் நாள்தோறும் அறிவு வடிவமாக ஞான ஒளியாக விளங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு தொடக்கம் கிடையாது அவருக்கு நடுவு கிடையாது அவருக்கு முடிவும் கிடையாது அவருடைய திருவடிகளை வணங்கி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டார் பரந்த நூல் என்று சொல்லுவது வேதம் வேதசாஸ்திரம் வேதசாஸ்திரம் நமக்கு எது பந்தம் எது வீடு வேறு என்று அழகாக விளக்கி காட்டுகிறது வேதத்தின் கர்மகாண்டமும் உபாசனா காண்டமும் ஒரு மனிதனுக்கு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஞான காண்டம் வீடு வேரை மோட்சத்தை கொடுக்கும் பரந்த நூல் பார்க்க மாட்டா இதையெல்லாம் தெளிவாக பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இல்லாத மந்த புத்தி படைத்தவர்கள் மத்தியமமான சீடர்கள் பெரிய அளவிலே ஆராய்ச்சி அறிவற்ற மந்த புத்தி படைத்த சீடர்கள் சீடர்களிலே உத்தம சீடர் மந்த சீடர் அதிமந்த சீடர் என்று அப்போ நாம் இந்த கைவல்யத்தை படிக்கக்கூடிய சீடன் மந்த சீடனாக இருக்கிறார் அவர்களுக்கு கூட எளிதில் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு மந்த அதிகாரிக்கு விளக்குவதாக எளிமையாக விளங்குவதாக இந்த கைவெல்லிய நவநீத நூல் படைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வரக்கூடிய சம்பந்தமும் பிரயோஜனமும் கைவெல்லிய நவநீதத்தின் ஆறாவது செயலிலே விளக்கப்படுகிறது அதை அடுத்த பதவியிலே காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் அறிவோம் ஸ்ரீ சத்குரு யோகனமாக ஹரியோம் ீ குருபூமி தினம் ஒரு சிந்தனைக்கு என்ற தலைப்பிலே கைவல்ய நவநீதத்தின் ஒவ்வொரு செயுளாக பார்த்து வருகிறோம் பாயிரத்திலே முதல் நான்கு செயல்கள் மகாவாக்கியங்கள் நான்கை வழிபடுவதாக ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் அமைத்திருக்கிறார்கள் ஐந்து ஆறு செயல்களில் அனுபந்த சதுரட்டயங்களான விஷயம் அதிகாரி சம்பந்தம் பிரயோஜனம் என்ற நான்கை விளக்குவதாக அமைத்திருக்கிறார் அதில் ஐந்தாவது செய்யலில் நாம் சென்ற பதிவில் பார்க்கும் பொழுது அதிகாரி யார் மந்த அதிகாரி என்பதை பார்த்தோம் மந்தருக்கு கூட விளங்குமாறு எளிமையாக இந்த கைவல்ய வேதாந்த நூலை படைத்திருக்கிறேன் என்று ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் சொல்லி அருளினார்கள் இதிலே விஷயம் இந்த கைவல்லி நவநீதத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது பிரம்மமே விஷயம் வஸ்து தத்துவம் சொல்வேனே என்று சொல்கிறார்கள் ஆக ஆயிரம் ஐந்தாவது செய்யில் அதிகாரி யார் என்பதையும் விஷயமாகிய வஸ்து வஸ்து என்று சொன்னால் பிரம்மம் வஸ்து என்று சொன்னால் நாம் எதை ஒன்றை சதா சர்வகாலமும் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஆனந்தமாகிய ஆனந்த வடிவமே ஆகிய ஆனந்த சொருவம் ஆகிய பிரம்மம் அதுதான் இந்த கைவல்ய நவநீத நூலின் விஷயம் இப்பொழுது இந்த பதிவிலே ஆறாவது செய்யுளாகிய படர்ந்த வேதாந்தமென்னும் பார்க்கடல் முண்டு முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடய வந்தின்று அலைவரோ பசியிலாரே இந்த பாயிரத்தின் ஆறாவது செய்யுளில் சம்பந்தம் என்ன என்பதையும் பிரயோஜனம் என்ன என்பதையும் தெளிவுபடுத்துகிறார்கள் ஸ்ரீமத்தாண்டவராய சுவாமிகள் வேதாந்தம் மிக பரந்தது படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் எப்படி கடல் திருப்பார்கடலானது எல்லையற்று இருக்கிறதோ அதுபோல வேதாந்த சாஸ்திரங்களும் அதாவது வேதத்தினுடைய ஞானகாண்டமாகிய உபனிஷத்துக்கள் எல்லையற்றது எண்ணில் எண்ணிலடங்காதது எத்தனை உபனிஷத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை எண்ணி பார்க்க இயலாது வேதத்தில் எங்கெங்கெல்லாம் ஜீ பிரம்ம ஐக்கியத்தை பற்றிய வாக்கியங்கள் வருகின்றனவோ மகா வாக்கியங்கள் வருகின்றனவோ அது எல்லாமே உபனிஷத்து போதனையாக இருக்கிறது உபனிஷத்து ஆக அதிலே ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் போன்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் பத்து உபனிஷத்துக்களை தேர்ந்தெடுத்து அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள் பாஷியம் செய்திருக்கிறார்கள் அத்வைத்த வேதாந்த ஆச்சாரிய ஸ்தாபகாச்சாரியர் ஆகிய ஆதிசங்கராச்சாரியார் ஈஷர் கேன கட முண்டக மாண்டூக்கிய ஐத்திரேய தைத்திரிய சாந்தோக்கிய பிருகதாரண்யக ஸ்வேதாஸ்வதர என்ற பத்து உபனிஷத்துக்களுக்கு ஆதிசங்கராச்சாரியார் பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள் ஆக படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் எண்ணிலடங்காத அந்த வேதாந்த தத்துவமாகிய பார்க்கடலில் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் நம்முடைய கவிகள் நம்முடைய மேலோர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் முண்டு அந்த வேதாந்த அறிவை உட்கொண்டு முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார் இதற்கு முன்பாக செய்யப்பட்ட எண்ணிலடங்காத ஸ்மிருதி வடிவமாக பகவத்கீதை பிரம்மசூத்திரம் அவற்றிற்குரிய பாஷ்யங்கள் பிரகரண கிரந்தங்கள் என்று எண்ணற்ற நூல்களாக வேதாந்த நூல் வடிவங்களாக செய்து வைத்திருக்கிறார்கள் முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குடங்கள் அதாவது பார்க்கடலிருந்து மொன்றெடுக்கப்பட்ட அந்த பாலை குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் இந்த ஸ்ரீ தாண்டவராய் தாண்டவராயனாகிய நான் கைவல்யன் அவனீதத்தின் ஆசிரியராகிய தாண்டவராயனாகிய நான் என்ன செய்திருக்கிறேன் அவர்களுடைய அந்த தாண்டவர்களின் நூல்களை எல்லாம் கற்று அவற்றிலிருந்து நான் ஒரு விஷயத்தை சாரத்தை எடுத்திருக்கிறேன் எதுபோல என்றால் பாலை நன்றாக காய்ச்சி அதை பெறையூற்றி தயிராக்கி மோர்பெருக்கி அதிலிருந்து வெண்ணையை கடைந்தெடுப்பது போல அதன் சாரத்தை எடுப்பது போல இந்த வேதாந்த சாஸ்திரங்களை சாரங்களை எல்லாம் எடுத்து எடுத்திருக்கிறேன் அதை கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்லி அனவணிகிதத்தை அப்படி அதை இனி வரக்கூடிய சந்ததியினர்களெல்லாம் அந்த அளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாத அந்த அறிவு படைத்த சந்ததியினரெல்லாம் இந்த கலியுகத்திலே அவர்கள் பலன் பெறும் விதமாக அவர்களுக்காக நான் இந்த வேதாந்த சாஸ்திரங்களை சுருக்கி கொடுத்திருப்பதற்கு கைவல்ய நவநீதம் என்ற பெயர் அதற்குள்ளே உபனிஷத்துக்கள் அடக்கம் பிரஸ்தான திரயங்களாகிய உபநிஷத்துக்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இவையெல்லாம் அடக்கம் அதற்குள்ளே பிரகரண கிரந்தங்களாகிய தத்துவபோதம் ஆத்மபோதம் விவேக சூடாவணி பஞ்சதசி போன்ற எல்லா நூல்களும் அதற்குள்ளே அடங்கி இருக்கின்றன அந்த பா பார்க்கடலின் சாரமாக அந்த பார்க்கடலின் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படியாக இந்த கைவள்ளியின வணிகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி அதுதான் இந்த நூலினுடைய சம்பந்தம் குரு பரம்பரையாக சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பதியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று இந்த சாஸ்திரத்திற்கும் இந்த குரு பரம்பரைக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் உள்ள சம்பந்தத்தை விளக்கி பிரயோஜனம் என்ன இதை படிப்பதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அதிகாரிகள் கேட்டால் இதை படிப்பதனால் விடய மண் தின்று அலைவரோ பசிகலாரே கைவல்லிய நடவடித நூலை எவர் ஒருவர் கற்கிறாரோ அவர்கள் பசி இல்லாமல் ஆகிவிடுவார்கள் எந்த பசி இல்லாமல் விடுவார்கள் விஷயமாகிய பசி இல்லாமல் ஆகிவிடுவார்கள் ஐம்புலன்களால் நுகரக்கூடிய விஷய பசிகள் இல்லாமல் அவர்கள் ஞானிகளாக ஆகிவிடுவார்கள் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாறு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் நல்ல உணவிற்க விஷயப் பொருள்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க கூடிய போகங்களாகிய விஷயப் எல்லாம் வெறும் மண்ணுக்கு சமானும் மண்ணை சாப்பிடுவார்களா ஆகவே விஷய மண் தின்று அலைவரோ பசியிலே கைவல்லிய அணவநீத நூலை கற்பவர்களுக்கு பிரயோஜனமாக அலைவது அவர்கள் விஷய பசி இல்லாமல் மெய்ஞானிகளாக வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த பாயிரத்தின் ஆறாவது சீருடைய அனுபந்த சுதுட்டயத்தின் சம்பந்தம் பிரயோஜனம் என்ற இரண்டையும் விளக்கி ஆக கடந்த ஐந்து ஆறு செயல்களில் அனுபந்த சதுர்டயத்தை முழுமையாக விளக்கி அருளியிருக்கிறார்கள் அதாவது அனுபந்த சதுர்டயம் என்றால் ஒரு நூலினுடைய விஷயம் என்ன ஒரு நூலினுடைய அதிகாரியார் அதை படிப்பதற்கு தகுதியான அதிகாரியார் அந்த நூலுக்கும் அந்த நூலுக்கும் அதை படிக்கும் அதிகாரிக்கும் அதனுடைய பிரயோஜனத்திற்கும் என்ன சம்பந்தம் இறுதியாக அதை படிக்கக்கூடிய அதிகாரியின் பிரயோஜனம் அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்பதை அனுபந்த சதுர்த்தயமாக பாயிரத்தின் ஐந்து ஆறு செயல்களில் மிக அருமையாக ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் விளக்கி அருளியிருக்கிறார்கள் என்று இந்த அளவிலே நிறைவு செய்து அடுத்த பதிவிலே பாயிரத்தின் ஏழாவது செய்களை காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரியோம் ओम ூர்வனர்ீயம் ओम கைவல்ய நவநீதம் ஒரு தமிழ் வேதாந்த நூல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த கோயிலூரிலே ஆதிசங்கராச்சாரியாரின் தட்சிண பரம்பரை என்று அழைக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியாரின் சீட பரம்பரையாகிய சுருங்கேரி மடத்தினுடைய சீட பரம்பரையின் வழியாக வருவது கோவிலூர் மடாலயம் என்பது தமிழ் வேதாந்த நூல்களை அதாவது வடமொழியிலே இருக்கக்கூடிய சமஸ்கிருத மூல நூல்களை அடிப்படையாக கொண்டு அதை தமிழிலே எளிமையாக படிப்பதற்காக வழிவகை செய்யப்பட்ட பலவ பல்லாயிரக்கணக்கான நைஷ்டிக பிரம்மச்சாரிகளையும் வேதாந்த அதிகாரிகளையும் சந்நியாசிகளையும் உருவாக்கி இந்த உலகிற்கு அளித்த அந்த கோவிலூர் மடாலயத்தில் இந்த கைவல்ய நவநீத நூல் மிக பிரதானமாக வைத்து போற்றப்படுகிறது அன்றைய தஞ்சை மண்டலத்திலே நன்னிலத்தைத்தைச் சேர்ந்த ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் அவருடைய குரு பெயர் நாரணீஸ்வரர் என்ற பெயர் அந்த நன்னிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீத நூலை வேதாந்தத்தின் சாரமாக விளக்கியருளியிருக்கிறார்கள் தன்னுடைய குருவை பெருமைப்படுத்துகிறார்கள் ஆயிரத்தின் ஏழாவது செய்விலே இந்த கைவல்ய நூலின் முறைமையை வரிசைப்படுத்தி இருக்க இருக்கக்கூடிய தன்மையை விளக்குகிறார்கள் முத்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கத்தனை வணங்கி சொல்லும் இந்த கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கமென்றும் சந்தேகம் தெளிதலென்றும் வைத்து இருபடலமாக வகுத்தூரை செய்கின்றேனே என்று மிக அழகாக நூல் முறைமை நூல் வரிசைப்படுத்தியமையை சொல்லுகிறார்கள் முத்தனை என்னுடைய ஆசானாகிய நாரணகுரு நாரணேஸ்வரன் அவன் முக்தன் இந்த சம்சார பந்தங்களிலிருந்து விடுதலை அடைந்தவன் எவன் ஒருவன் விடுதலை அடைந்திருக்கிறானோ அவன்தான் மற்றவர்களையும் விடுதலை செய்ய முடியும் முக்தன் வேங்கடேசன் அவன் யார் நாராயனுடைய வேறு பெயர்களான வேங்கடேசன் கேசவன் என்ற பெயர்களை எல்லாம் கொண்ட நாராயணேஸ்வரன் முத்தனை வேங்கடேச முகுந்தனை அவனுக்கு பெயர் முகுந்தன் அவனுக்கு பெயர் வெங்கடேசன் அவன் யார் ஜீவன் முக்தனானவன் முக்தனை வேங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை கர்த்தன் கர்த்தா என்று சொன்னார் இந்த உலகினுடைய ஈஸ்வரனுக்கு கர்த்தா என்று பெயர் அந்த என்னுடைய குருநாதனே கர்த்தனாக இந்த உலகின் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார் என்னை ஆட்கொண்ட கர்த்தன் என்னை மாணவனாக ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவாத்மா கிடைத்து ஏறுவதற்காக உபதேசம் செய்து அருடைய என்னை ஆட்கொண்ட கத்தனை என்னை ஆட்கொண்டவன் சீடனாக ஏற்றுக்கொண்டவன் உபதேசி தருளியவன் என்னை இந்த சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட வைத்தவன் வணங்கி சொல்லும் அந்த ஈஸ்வரனை அந்த குருவை அந்த தெய்வத்தை வணங்குகிறேன் வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை இந்த கைவல்ய நவநீதம் வேதாந்த நூலை தமிழ் வேதாந்த நூலை அவனை வணங்கி அவனுடைய திருவருளாலே நான் இந்த உலகிற்கு அதை சொல்லுகிறேன் வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடய வந்தென்று நவநீதத்தை தத்துவ விளக்கமென்றும் சந்தேந்தெளிதல் என்றும் வைத்திருப்படலமாக வகுத்துறை செய்கின்றேனே எப்படி நூல் முறைப்படுத்தி இருக்கிறேன் தத்துவ விளக்கம் என்ற முதல் பகுதி அதிலே ஆச்சாரியன் போதனை செய்வதாக அமைகிறது சந்தேகம் தெளிதல் அங்கே இரண்டாவது படலம் ஆச்சாரியனும் சீடனும் கேள்வி பதில் வடிவத்திலே ஆத்ம விசாரம் செய்து கொள்வது கேள்வி எழுப்புவனுக்கு பூர்வபக்ஷி என்றும் விடை எளிப்பவருக்கு சித்தாந்தி என்றும் பெயரிடப்படுகிறது அந்த கேள்வி பதில் வடிவமாக ஆத்ம வடிவமாக அமைந்திருப்பது சந்தேகம் தெளிதல் படலம் அப்ப தத்துவ விளக்க படல நூற்றி ஓரு பாடல்களாக ஆச்சாரியன் இந்த தத்துவ பாடங்களை முறைப்படி உபதேசிப்பதையும் சந்தேகம் தெளிதல் படலத்தில் நூற்றி எண்பது பாடல்களாக ஆச்சாரிய சீட சம்வாதமாக ஆத்ம விசார பாடமாக குரு சீடனுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதாக அமைகிறது தத்துவ விளக்கவென்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இரு வகுத்துவுரை செய்கின்றேனே இப்படியாக இரண்டு படலங்களாக அமைத்து இந்த கைவல்ய நவநீத நூலை என் ஆச்சாரியன் எனக்கு கருணையோடு உபதேசம் செய்ததை அவனுடைய அருளை கொண்டு அவனை வணங்கி நான் இனி வரக்கூடிய சீட பரம்பரைக்கு அதை எடுத்து செல்லுகிறேன் அதை உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த பாயிரம் ஏழாவது செயலை நிறைவு செய்கிறார்கள் நன்னிலம் ஸ்ரீமத்தாண்டவராய சுவாமிகள் இனி அடுத்த பதிவிலே கைவல்ய நவநீதத்தின் தத்துவ வழக்கப் படலத்தை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நம ஹரி